நாங்கள் நபி சொம் அவர்களுடன் போரில் கலந்து கொண்டோம் எங்களுக்கு என்னும் காட்டு மரம் மற்றும் கருவேல மரத்தின் இலைகளைத் தவிர வேறு உணவு இல்லை இதனால் எங்களில் ஒருவர் ஆடு புழுக்கை போடுவது போலவேதான் மலம் கழிப்பார் புகாரி மூன்று ஏழு இரண்டு முஸ்லிம் இரண்டு ஒன்பது